சாஸ்திரத்தில் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி சிறிது விசாரம் செய்தோம் மனித பிரிவினுடைய மேன்மையை பற்றி சிறிது விசாரம் செய்திருக்கிறோம் விருப்பு வெறுப்புகளை வளர்த்திக்கொள்ளாமல் தர்ம வழியிலே வாழ வேண்டும் என்பது பற்றிய கருத்துக்களையும் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் சாதன சாத்திய விவேகம் என்பது பற்றி முதலிலே சிந்தித்ததை மீண்டும் ஒரு சிந்தனை பண்ணி இருக்கிறோம் அர்த்தம் என்று சொல்லப்படுகிற பொருள் காமம் என்று சொல்லப்படுகிற இன்பம் தர்மம் என்று சொல்லப்படுகிற அறம் இந்த மூன்றையும் கடந்ததாக மேலானதாக வீடு அல்ல மோக்ஷம் என்று சொல்லப்படுகிற வீடு என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது தர்மத்திலிருந்து அதாவது அறத்திலிருந்து வீடு என்பதற்கு ஏன் செல்ல வேண்டும் எதனால் அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் எவ்வளவுதான் ஒரு மனிதன் தர்மத்தை அனுஷ்டானம் செய்தாலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்ந்தாலும் துன்பம் என்பது அவனால் தவிர்க்க முடியாதது துன்பம் கலவாத இன்பம் என்பது பற்றி அவனால் முழுமையாக உணர முடியாது ஏன்னா நம்ம வந்து பலவிதமான ஒரு காரணங்கள்லாம் இருக்குது நான் சொல்ல போகிற விஷயங்களை சொன்னா தான் இது புரிஞ்சுக்க முடியும் நான் இனி எந்த விஷயத்தை சொல்ல போகிறேனோ அதை சொன்ன பிறகுதான் தர்மம் ஓரளவுக்கு தர்மம் முழுமையானது அல்ல அதர்மம் தர்மம் என்கின்ற இரண்டு இருக்கிறது எல்லோருமே இந்த அதர்மம் தர்மம் என்கின்ற இரண்டிற்கு உட்பட்டவர்கள்தான் அதர்மத்தை நன்கு குறைத்தவர்கள் குறைக்காதவர்கள் என்றுதான் இருக்க முடியுமே தவிர முற்றிலும் அதர்மத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்று எவரும் கிடையாது ஆகவே முடிந்தவரை நாம் அதர்மத்திலிருந்து விடுபட முடியுமே தவிர முடிந்தவரை தர்மத்தை அனுஷ்டிக்க முடியுமே தவிர நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தர்மத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அதர்மத்தை முற்றிலும் விட்டுவிட்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த தர்மா தர்மத்தினுடைய தன்மை அத்தகையது எனவே சாஸ்திரங்கள் தர்மத்தையும் கடந்ததாக மோக்ம் என்று ஒன்றை பேசுகிறது மற்றொரு கோணத்திலே பார்த்தால் தர்மத்தை முழுமையாக அனுஷ்டிக்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட தர்மத்தினுடைய பிரயோஜனமாகிய சுகத்தை அனுபவிப்பதற்காக அந்த புண்ணியத்தின் பயனை அனுபவிப்பதற்காக மீண்டும் சரீரம் எடுத்தாக வேண்டியிருக்கும் முக்கியமான நம்முடைய நோக்கங்களில் ஒன்று சம்சாரத்திலிருந்து விடுபடுவது இந்த ழலிலிருந்து விடுபடுவது இந்த பிறவிச்சுழலிலிருந்து விடுபடுவதற்குப் பெயர்தான் மோக்ஷம் சம்சாராத் மோக்ஷா சம்சாரத்திலிருந்து விடுதலை சம்சாரம் என்பது மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறப்பதற்கு பெயர்தான் சம்சாரம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே ஜன்ம மரணப் பிரவாக ரூபகா சம்சாரகா பிறப்பு இறப்பு பிரவாக வயமாக இருப்பதற்குத்தான் சம்சாரம் என்று பெயர் ஆகவே இந்த சம்சாரத்திலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டுமானால் அதற்கு சில சாதனம் இருக்கிறது ஆக சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறத்துக்குத்தான் மோக்ஷம்னு சொல்கிறோம் ஆக இந்த மோக்ஷத்தை பற்றி பல கோணங்களிலே சாஸ்திரங்களிலே விசாரம் செய்யப்பட்டிருக்கிறது நான் முக்கியமாக ஒரு கோணத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது விசாரம் செய்ய போகிறேன் அது ஒரு பயனுள்ள விசாரம் மோட்ச சாஸ்திரம் ஆனந்தம் என்பது அடையப்படுவது அல்ல என்று ஒரு விஷயத்தை சொல்லுகிறது இது ஒரு இது ஒரு வியூ இது ஒரு கோணம் ஆனந்தம் என்பது அடையப்படுவது கிடையாது ஆனந்தம் நமது உண்மை வடிவம் ஆனந்தம் நமது இயற்பேச்சர் ஆனந்தம் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம் எப்படி நெருப்புக்கு உஷ்ணமும் பிரகாஷமும் அதனுடைய ஸ்வரூபமோ அதுபோல ஆத்மாவாகிய நமக்கு என்னுடைய உண்மை ஸ்வரூப்பம் ஆனந்தம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணம் சம்பாதித்து ஆனந்தத்தை தேடுறோம் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு உற்றார் உறவினர்களோடு வாழ்ந்து ஆனந்தத்தை தேடுகிறோம் ஆனந்தத்தை எதிலையாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம் அது கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் முழுசாக கிடைக்கிறதில்ல பணம் வந்துட்ட உடனே ஆனந்தம் கிடைச்சிட்ட மாதிரி இருக்குது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பணம் இருந்துட்டு தான் ஆனந்தத்தை காணும் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது நாம் வசதியான ஆடம்பர தேவைகளை நிறைய வைத்து கொண்டால் ஆனந்தமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் அவைகளெல்லாம் பெற்றவுடன் ஆனந்தம் இருப்பது போல தோன்றுகிறது சிறிது காலம் கழித்து அதிலும் அது இருந்தாலும் நமக்கு அது ஆனந்தத்தை கொடுப்பதில்லை மாறாக அதை காப்பாற்றுவது பெரும் துன்பமாக இருக்கிறது அதுபோலவே நாம் தர்மத்தை கடைப்பிடித்தாலும் தர்ம அனுஷ்டானங்களை செய்தாலும் விருப்பு வெறுப்புகளை நன்கு குறைத்தாலும் அப்பொழுதும் கூட ஆனந்தமாக இருப்பது போல தோன்றுகிறது மற்றவற்றை ஒப்பிடும் பொழுது இங்கு ஆனந்தம் அதிகம்தான் என்றாலும் இங்கும் முழுமையாக நம்மால் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் என்று சொல்ல முடியாது இவ்வளவெல்லாம் நல்லது பண்ணுறேன் எனக்கு ஏன் கடவுள் வந்து முழங்கால் வலியை கொடுக்கிறார் எனக்கு ஏன் முதுகு வலியை கொடுக்கிறார் எனக்கே பகவான் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கணும் இவ்வளவெல்லாம் நான் நல்லது பண்றேனே ஏன் எனக்கு இப்படி அது முன்வினை பயனா முன்வினை பயனை சரி பண்ணிக்கவே முடியாதா இப்படியெல்லாம் கேள்வி வரும் அப்பவும் நமக்கு ஒரு நிறைவுங்கிறது முழுமையா இருக்காது அப்பதான் நம்ம என்ன பண்றோம் அதை அடைய முடியலையே அப்போதான் நம்ம ஒரு ஒரு நியாயம் சொல்றாங்க பெரியவங்க ரொம்ப அழகான நியாயம் நான் விரும்புகிற ஆனந்தம் என்னது நித்திய ஆனந்தம் எப்பொழுதும் ஆனந்தம் எவர் ப்ளீஸ் எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ்ன்னெலாம் சொல்கிறாங்க எப்பொழுதும் நான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந்த ஆனந்தம் துக்கம் இல்லாததாக இருக்கணும் துன்பம் கலவாத நிறைவான ஆனந்தமாக இருக்கணும் எதையும் காப்பாற்றுறதாகவும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வச்சு வச்சு காப்பாற்றி வீட்டை தொடச்சுட்டே தான் நிம்மதியின்னா எதுவுமே நான் செய்யாமையே நிம்மதியா இருக்கணும் அப்ப நான் விரும்புற ஆனந்தம் நித்திய ஆனந்தம் நித்திய ஆனந்தம் நமக்கு கிடைக்குமானு ஒரு லாஜிக்கல் திங்கிங் ஒரு நியாயபூர்வமான சிந்தனைய சிந்தனை எது கிடைக்குமோ அது நித்தியம் சாஸ்திரம் சொல்கிறது எது கிடைக்குமோ அது நித்தியம் இல்லை இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம ஆனந்தமா இல்லை நம்ம என்ன விரும்புகிறோம் ஆனந்தத்தை அடைய விரும்புகிறோம் அப்போ ஆனந்தமாக இப்போ இல்லை அப்போ அடையப்பட்டால் அது ஒரு காலத்தில் வந்தது அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும் நித்தியம்ங்கிறதுக்கு லட்சணம் என்ன தெரியுமோ ஒரு காலத்திலும் மாறாததுக்கு தான் லக்ஷ் நித்தியம்னு பேர் அக்னியில் இருக்கிற உஷ்ணம் நித்தியம் அக்னியில் இருக்கிற உஷ்ணம் நித்தியம் அக்னி வந்து உஷ்ணத்தையும் பிரிக்கவே முடியாது நெருப்பில் இருக்கும் சுடும் தன்மை அது நித்தியம் தண்ணீர்ல இருக்கிற சுடும் தன்மை நித்தியம் இல்லை அது வந்திருக்கு அது வந்திருக்கிறது அது தண்ணீர்ல இருக்கிற சுடும் தன்மை தற்காலிகமாக வந்திருக்கிறது கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தண்ணீர்ல இருக்கும் சுடும் தன்மை அக்னியோட சம்பந்தத்தை நீக்கிட்டா தண்ணீர்ல இருக்கிற சுடும் தன்மை போயிடும் அது மாதிரி நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா எப்போ நீ நித்திய ஆனந்தத்தை விரும்புகிறையோ அந்த நித்திய ஆனந்தம் உன்னுடைய நேச்சராக இருந்தால் தான் அது நித்திய ஆனந்தமாக இருக்க முடியுமே தவிர அக்னியிலே எப்படி உஷ்ணம் இயற்கையாக இருக்கிறதோ இயல்பாக இருக்கிறதோ அதுபோல உனக்கு ஆனந்தம் உன்னுடைய இயல்பாக இருந்தால்தான் அது நித்தியமாக இருக்க முடியுமே தவிர நீ வேறு ஏதேனும் ஒன்றின் மூலம் அது வரப்பட வர வேண்டும் என்ற நினைப்பாயேயானால் அது ஒருபொழுதும் நித்தியமாக இருக்க முடியாது என்கின்ற இந்த யுக்தியை இந்த நியாயத்தை நீ புரிந்துகொள் அப்படின்னு சொல்கிறது இப்போ இதிலிருந்து நான் கன்க்ளூஷனுக்கு வரேன் நித்தியானந்தம் என்னோட நேச்சராகத்தான் இருக்கணும் இல்லாட்டி நான் நித்தியானந்தத்தை ஒரு நாள் நித்தியானந்தம்னா எப்பவும் ஆனந்தம் துன்பமே இல்லாத குற்றமே இல்லாத தோஷமே இல்லாத ஆனந்தம் ஆக இந்த நித்தியானந்தங்கிறது என்னுடைய ஸ்வரூபமாகத்தான் இருக்க முடியும் நித்தியானந்த மமஸ்வரூபா இது என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் ஒரு பொழுதும் இதை போய் நான் அடையவே முடியாது இன்னும் நிறைய சொல்லணும் இருக்குது இது முடியாது இது என்னுடைய ஸ்வரூபங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர் இது கடைசியில் முடிக்கிற போது சொன்னால் புரியும் உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ ஒரு நியாயம் தெரிஞ்சு போச்சு சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது இருக்குது எத் எத் ஸ்வாபாவிகம் தத்தத் நித்தியம் எத் எத் ஆகந்துக்கம் தத்தத் எது ஸ்வபாவமாகவே இருக்குமோ அதுதான் நித்தியம் எது வந்து போகுமோ அது நித்தியம் அல்ல ஜலத்தில் இருக்கிற உஷ்ணம் தண்ணீரில் சுடும் தன்மையானது வந்து போவதால் அது வந்தேரி என்று தமிழிலே சொல்லப்படும் சம்ஸ்கிருதத்திலே இதற்கு ஆகந்துக்கம் என்று பெயர் அதே மாதிரி அக்னியில இருக்கிற உஷ்ணம் எப்படி சுவாபாவிகமோ சுவாபாவிகம்னா இயல்பு அது நித்தியம் அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும் எத்து எத்து சுவாபாவிகம் தத்து தத்து நித்தியம் எத் எத் ஆகந்துக்கம் தத் தத் அனித்யம் இதெல்லாம் தர்க்க தர்க்காஷையில் இப்படிதான் பேசுவோம் எது இயல்பாக இருக்கிறதோ அது நிலையானது வந்து போவதோ அது நிலையானது அல்ல எப்படி அக்னி உஷ்ணவது ஜல உஷ்ணவது அக்னியில் இருக்கும் உஷ்ணத்தை போல தண்ணீரில் இருக்கும் உஷ்ணத்தை போல நாம் அனுபவிக்கிற இன்பமெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமோ தண்ணீரில் இருக்கும் உஷ்ணத்தை போல அக்னியில் இருக்கும் உஷ்ணத்தை போல அல்ல தெரிகிறது என்னது நித்தியானந்தம் வர முடியாது அது என்னுடைய இயல்பாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அனுமானத்திற்கு ஒரு ஊகத்துக்கு வருகிறோம் இது அனுபவ பூர்வமாகவும் யுக்தி இது நிரூபிக்கப்பட போகிறது ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஸ்ருத்தின்னா சாஸ்திரங்கள் யுக்தின்னா லாஜிக் நியாயமான சிந்தனைகள் இப்போ நான் சொன்னேன் இல்லை எது எது இயல்பாக இருக்குமோ அது நித்தியம்னா இதுதான் தர்க்கம் இது பழகினா தான் புரியும் நீண்ட நாள் இந்த கருத்துக்களை சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தால் இது இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ நான் ஆனந்தமாகத்தான் இருக்கணும் நித்தியானந்தமாகத்தான் இருக்கணும் நான் ஆனந்தம்ங்கிறது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி தேடுறேன் நான் ஆனந்தம் என்பது தெரிந்து விட்டால் நான் ஏன் ஆனந்தத்தை போய் பணத்திலையும் பதவியிலேயும் புகழ்லேயும் குடும்பத்துலேயும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் கடவுள்கிட்ட போய் கூட நான் ஆனந்தத்தை ஏன் தேடுறேன் கடவுளை கும்பிட்டு கடவுளை பூஜை பண்ணி ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சில யோகிகள்லாம் தியானம் பண்ணி ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது சாதாரண ஜனங்கள் சினிமாவை பார்த்து ஊற சுற்றி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பரமஜன மோ சாதாரண மிக மிகச் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அறிவை பயன்படுத்தாத பெரும்பாலான ஜனங்கள் ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி அதில் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள் ஒரு சிலர் நெறியான வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள் ஆதார்மிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற கூட்டம் ஒரு குரூப்பு அதர்மமா வாழ்கிறோம்னு தெரியாமையே அதர்மமாக வாழ்ந்துன்னு சந்தோஷத்தை அனுபவிக்கிற கூட்டம் ஒன்று தர்மமாக வாழ்கிறோம்னு அறிவு தெரிந்து கொண்டு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டு மற்றொரு கூட்டம் அதில் வந்து நிறைய பிரிவுகள் ஒருத்தர் பஜனை பாடிட்டே இருந்தால் நல்லா இருக்குங்கிறார் ஒருத்தர் தேவாரம் திருவாச்சகம் ஓதிக்கிட்டே இருந்தால் இனிமையாக இருக்குங்கிறார் ஒருத்தர் வந்து கோயில் கோயிலாக போய் இறைவனை பாடினா ஆனந்தமாக இருக்குங்கிறார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி சாஸ்திரத்தையெல்லாம் படித்த ஆனந்தமாக இருக்குங்கிறார் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க யோகி தியானம் பண்ணுறார் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கார் ஆனந்தத்துக்காக ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஆனந்தம் உன்னுடைய ஸ்வரூபம் இதுதான் நமக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் உடனே எனக்கு ஸ்வரூபமாகவே இருக்குமே ஆனால் நான் ஏன் இதை போய் தேடுறேன் அப்படின்னு கேட்டா அதற்கு பெயர்தான் அப்பா அறியாமை அதற்குப் பெயர்தான் அறியாமை அதற்கு பெயர்தான் அஜானம் நீ இன்ப வடிவமாக இருந்து கொண்டு பார்க்கின்ற பொருளெல்லாம் இன்பமே இன்பத்தை ஒரு இன்பத்தை தவிர ஒன்றும் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறார் திருநாவுக்கரசர் ஆக என்னால இன்பத்தை தவிர ஒன்றும் கிடையாது உள்ளும் இன்பம் புறமும் இன்பம் எங்கும் இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் அதனால் எங்கும் இன்பமயமாகவே இருக்கிறது எங்கும் ஆனந்த ஸ்வரூபந்தான் இருக்கிறதுன்னு சொன்னாலும் நமக்கு இந்த வாக்கியங்கள்லாம் ஏதோ காதல கேட்கறதுக்கு ரம்யமாக இருக்குது ஆனால் வந்து இதை ஜீரணிக்கிறது கஷ்டமாக இருக்குது அதற்கு விசாரம் பண்ண வேண்டியிருக்கு எப்போ நான் வந்து ஆனந்தமாக இருக்கிறேன் ஆனால் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியல சாஸ்திரம் போய் சொல்லாது அப்போ நான் சாஸ்திரத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எனக்கு அறிவாக இருக்கோ அனுபவமாக இருக்கோ சாஸ்திரம் என்ன வாக்கியத்தை சொல்லுகிறது நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறாய் இது சாஸ்திர வாக்கியம் ஓம் ஆனந்தோசி ஆனந்த ஸ்வரூபா அசி இது சாஸ்திர வாக்கியம் சாஸ்திரத்தை பொய் சொல்லாது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் சாஸ்திரம் சொல்லுறது எனக்கு அறிவாக இருக்கோன்னா அனுபவமும் இல்லை எனக்கு அறிவாகவும் அப்போ எப்போ எப்போ ஒரு வாக்கியம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு அது நமக்கு புரியாமல் இருக்கிறதோ அப்போ நாம் செய்ய வேண்டியது விசாரம்தான் ஆராய்ச்சி ஒரு விஷயத்தை சொல்கிற போது அது எப்படிங்கிறத நம்ம விரா விசாரம் பண்ணித்தான் புரிஞ்சுக்க முடியும் ஆராய்ச்சியின் மூலமே இந்த உண்மையை உணர முடியும் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது நானே ஆனந்த ஸ்வரூபங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது இப்போ அஜ்யானந்தான் எனக்கு இப்போ இந்த அக்ஞானம் போகணும் என்ன அஜானம் நான் ஆனந்த வடிவமாக இருக்கிறேன் என்கின்ற அறியாமை என்னை விட்டு நீங்க வேண்டுமானால் நான் அறிவை பெற வேண்டும் அறிவை பெற வேண்டுமானால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்கின்ற முறை யாது இப்போதான் பண்ணுறோம் ஒரு நியாயம் சொல்கிறேன் நிறைய ரெண்டு மூணு சொல்ல போகிறேன் ஒரு நியாயம் சொல்றேன் முதல் நியாயம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் நம்ம பேர்ல பிரியம் ஜாஸ்திமே அவரவர்களுக்கு அவரவர்கள் இருக்கிறது எங்கிட்ட எனக்கு இருக்கிற அன்பு இருக்கே அது குறைவில்லாதது கூடாதது கூடுறதும் இல்லை குறையறதும் இல்லை எங்கிட்ட இருக்கிற இன்பம் எங்கிட்ட இருக்கிற பிரியம் இந்த பிரியம் இருக்கிறத வைத்து கொண்டு நம்ம என்ன சொல்கிறோம் என் மீது எனக்கு பிரியம் இருப்பதால் நான் இன்ப ஸ்வரூபமாகத்தான் இருக்க வேண்டும்னு கன்க்ளூஷனுக்கு வரோம் ஒரு முடிவுக்கு வரும் என்ன முடிவுன்னா எனக்கு எம்பேர்ல ரொம்ப பிரியம் இருக்கு எம்பேர்ல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கிறதுனால நான் ஆனந்தமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் அது எப்படி அப்படின்னு கேட்டால் உலகத்தில் எங்க நமக்கு பிரியம் இருக்குன்னா சுகம் இருக்கிற இடத்துல தான் பிரியம் இருக்கும் இது ஒரு பொதுவான நியாயம் சுகம் இல்லாத இடத்துல நமக்கு பிரியம் இருக்க முடியாது எத்தனை எத்திர சுகம் தத்திர தத்திர பிரீத்தி மனைவிட்டு இருந்து சுகம் வந்தா தான் மனைவி கிட்ட பிரியம் ஆசிரியர்கிட்ட இருந்து சுகம் வந்தா தான் ஆசிரியர்கிட்ட பிரியம் இப்ப நான் பாடம் சொல்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா தான் என் பிரியம் வரும் கடவுள் நமக்கு இன்பம் கொடுத்தாத்தான் கடவுள்கிட்ட அன்பு எங்கு இன்பம் உண்டோ அங்கு தான் அன்பு வரும் இன்பம் இல்லாத இடத்தில் அன்பு உண்டாகாது இது பொதுவான நியதி எத்த எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்தி இந்த நியாயத்தை நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுங்க நமக்கு நம்ம பேரில் பிரியம் இருக்கு நம்ம பேரில் நமக்கு பிரியம் இருக்கிறதுனால நாம் இன்பமாகத்தான் இருக்கணும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ இன்பமாகத்தான் இருக்கணும் இது அனுமானம் இது ஒரு நியாயமான அனுமானம் அனுமானம்னாலே நியாயந்தான் ரொம்ப ரொம்ப தெளிவான அனுமானம் எப்படி நம்ம பேரில் நமக்கு பிரியம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுன்னா நம்முடைய அழகையோ நம்முடைய படிப்பையோ நம்முடைய பதவியையோ யாராவது புகழ்ந்தால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அது குறையோடு இருந்தால் கூட நமக்கு தெரியும் அது எவ்வளவு நமக்கு குறை இருக்குன்னு இருந்தாலும் பார்க்கறவங்களுக்கு அந்த குறை தெரியுதோ இல்லையோ அவங்க நம்மளை புகழ்ற போது நமக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு நம்மளை புகழ்றாங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலா மரியாதை பண்றோம் ஏன்னா என் பேர்ல அவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கார் அது மாத்திரம் இல்லை நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுப்போம் நம்ம வந்து தப்பே பண்ணிருக்க மாட்டோம் தப்பே பண்ணாட்டா கூட நம்ம பேரில் யாருக்கோ சில பேருக்கு வெறுப்பு இருந்து அவர்கள் நம்மளை நிந்தனை செய்தால் அவர்களே நமக்கு பிடிக்க மாட்டேன் என்கிறது நமக்கு அவங்கள பிடிக்கிறது இல்லை அப்போ யாராவது நம்மளை நிந்தனை பண்ணால் பிடிக்கிறது இல்லை நம்மளை ஸ்துதி பண்ணால் நமக்கு பிடிக்கிறது ஏன்னா என் பேரில் எனக்கு வந்து உயிர் வெள்ளை கட்டியும்பான் அது மாதிரி தனக்கு வந்து தம்பேரில் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி பரம பிரேம ஆஸ்பதம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லப்போனால் நாம் இந்த உலகத்தில் விரும்புகிறதெல்லாம் இந்த இது ஒரு அழகான ஒரு உபரிஷத்தில் சொல்கிறது அது பெரிய கதை இது ஒரு இடத்துல ஒரு ஒரு கணவர் தான் மனைவிக்கு சொல்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்கிறார் நான் உன்னை விரும்புறது உனக்காக இல்லை எனக்காகத்தான் நீ நினச்சின்னு இருக்க என்ன விரும்புறது எனக்காக நீ நினச்சிட்டு இருக்க கிடையாது உனக்காகத்தான் நீ என்ன விரும்புகிற எனக்காகத்தான் நான் உன்னை விரும்புகிறேன் நம்ம ரெண்டு பேரும் நமக்காகத்தான் நம்ம குழந்தைகளை விரும்புகிறோம் உண்மையிலேயே நம்மளைத்தான் நாம் ரொம்ப விரும்புகிறோம் நமக்காகத்தான் மற்றத விரும்புகிறோம் அப்படிங்கிறார் யாக்யவல்யர் பிருகதாரண்ய கோபு நிமிஷத்துல சொல்றார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது கதை அதுக்கு பேரே மைத்ரே பிராமணம்னு பேர் ரொம்ப அழகான கதை சொல்றார் அவ சிஷிய மனைவியவே சிஷியா பிறகு அவளுக்கு இதை சொல்லி கொடுக்குறார் அது அந்த கதையை ஆரம்பித்த அது பெரிய டாபிக் இதுதான் நம்ம வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி நமக்காகத்தான் எல்லாத்தையும் உலகத்தையே நேசிக்கிறோம் பகவானே அதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தை பிரயோஜ சாஸ்திரத்தை எதுக்காக இது பண்ணுறோம்னா சாஸ்திரம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்னா தான் சாஸ்திரம் எல்லாம் அதனால சொல்றாரு அவர் யாஜ்யவல்கிறார் இப்படி பிரியமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமாங்கிறார் இப்படி ரொம்ப பிரியமாக இருக்கிற ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவியா இந்த ஆத்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் இப்ப இந்த முடிவு இந்த ஒரு இந்த விஷயத்த முடிக்க போறேன் நாம் ஆனந்த ஸ்வரூப்கிறதுக்கு இந்த நியாயம் புரியறதோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையோ ஆனந்தமாக இருக்கு எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே நமக்கு பிரியம் இருக்க முடியும்னு சொல்கிறதுனால நம்மக்கிட்ட நமக்கு பிரியம் இருக்கிறதுனால நாம் ஆனந்தமாகத்தான் இருக்க முடியுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இது அனுபவத்தில் இருக்குது நீங்கள் வந்து நான் ஆனந்தமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்கிற விஷயம் வேறு அது நீங்கள் அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க கொஞ்சம் நேரம் வெளியைஸ்வரூப என்னிடத்தில் எனக்கு பிரீதி இருப்பதால் நான் ஆனந்த ஸ்வரூபமாகத்தான் இருக்க முடியும் முடிவு பண்ணியாச்சு ஒண்ணு ரெண்டாவது இனி நம்ம ஆப்ஜெக்ட ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்ம என்ன சொல்றோம் எனக்கு வந்து பண சந்தோஷத்தை கொடுக்கறது மனிதர்கள் சந்தோஷத்தை கொடுக்குறார்கள் குழந்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கறது எனக்கு டிவி சந்தோஷத்தை கொடுக்கறது பதவி சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு மாய தான் உண்மையில்லை பெரிய மாய இது வசமாக மாட்டின்னு நாம் எல்லோரும் உண்மையே கிடையாது எப்படின்னா ஒரு பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா அந்த பொருளில் சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அது வந்து அந்யாயம் யுக்தியே கிடையாது ஒரு தோற்றம் தான் இப்போ நம்ம ஒரு இப்போ வந்து இப்போ இந்த வந்து வெள்ளி டம்ளர் சாதாரணமாக வெள்ளி டம்ளர்னால் மனுஷனுக்கு ரொம்ப ஆனந்தந்தான் இது இன்னும் டங்க டங்க டம்ப்ளராகவும் இருந்து இதை சுற்றி வைரத்தை எல்லாம் பதிச்சாலும் நம்ம குடிக்க போகிறது தண்ணி தான் அது சட்டியில் குடித்தாலும் சரி அது வந்து இப்போ இந்த டம்ப்ளர் இருக்குது இந்த டம்ப்ளர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த இது யாராவது நான் இப்போ நான் ஒரு சாதாரண மூடில் இருக்கிற போது யாராவது கொண்டு கொடுக்குறாங்க கொண்டு கொடுத்து நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்னு வச்சோம் இதே நேரத்தில் எனக்கு வேறு எதோ பரம துக்கத்தில் இருக்கேன் நான் ஏதோ க கவலையில் இருக்கேன் பெரிய துன்பம் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு உபாயமே தெரியல அந்த நேரம் வந்து சுவாமி அடியனுடைய அன்பு காணிக்கை அப்படின்னு நீட்டினா எனக்கு அதை வந்து பார்க்குற ரசிக்கிற மூடே இருக்காது இது உங்களுக்கு சொ நீங்கள் எந்த பொருளை வேணாலும் பாருங்க இதில் இன்பம் இருக்குதுன்னு சொன்னால் நான் சுருக்கமாக சொல்ல போகிறது ஒரு பொருள் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான இன்பத்தை தரக்கூடிய பொருளோ விஷயமோ ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா அப்படி சொல்லுவோம் இப்போ டிவியில் சுகம் இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும் ஒரே மாதிரி ஒரே குவான்டிட்டி அளவு கொடுக்கணும் ஒரே அளவில் சுகம் கொடுக்கணும் எல்லா நேரமும் கொடுக்கணும் எல்லோருக்கும் கொடுக்கணும் ஒரே மாதிரியாக கொடுக்கணும் அப்படி ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கு இந்த தம்பளராவது உங்களுக்கு புரியறது கஷ்டம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வந்து நீங்கள் வீட்டில் யாரோ ரொம்ப நமக்கு நெருக்கமானவங்க யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க நமக்கு வந்து அல்வாவோ ஜிலேபியோ பிடிக்கும்னு வச்சுக்குவோம் அந்த நேரம் நெருக்கமானவங்க இறந்து போன சமயத்தில் நான் ஜிலேபியை கொண்டு நீட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நேரம் பிடிக்குமோ அந்த நேரம் அது பிடிக்குமா பிடிக்காது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பணம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோம் திடீர்னு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் நமக்கு வந்து அப்போ அந்த நேரம் வந்து அந்த பணம் சந்தோஷத்தை கொடுக்குறதா துக்கத்தை கொடுக்குறதா துக்கத்தை கொடுக்குறதா எத்தெடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி அது சந்தோஷத்தை கொடுக்குறதா துக்கத்தை கொடுக்குறதாங்கிறத நிர்ணயமே பண்ண முடியாது ஆகையினால ஒன்றும் பதவியே எடுத்துக்கணும் சில சமயம் இந்த பதவியில் ஏண்டா இருக்கோம்னு தோண்டிடும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்ல விடவும் முடியல வச்சுக்கவும் முடியல என்ன பண்ணுறது ரெண்டும் கட்டானா மாட்டின்னு இருக்கேன்னு தான் சொல்லுவார் பதவி இன்பத்தை கொடுக்கறதா இருந்தால் எல்லா நேரமும் இன்பத்து முத முதல்ல முதல் நாள் பதவி ஏற்றுக்கிற போது இருந்த சந்தோஷம் இப்போ இருக்குமா கேட்டு பாருங்க அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்குமானு கேளுங்க அவருக்கு ஜனாதிபதிக்கு பதவி போக போகிறது அவர் எப்படி இருக்காரு கேட்டு பாருங்க எல்லா விஷயத்துலையும் இதிலேருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுறது அது ஒரு மாயை இன்பம் இருப்பது போல ஒரு தோற்றம் அப்படி இருந்தால் அதில் எப்பொழுதும் இன்பம் இருக்க வேண்டுமே எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணுமே ராக் மியூசிக்கை போட்டுன்னு குழந்தைங்களெலாம் ஆடுறது பேண்டை பாதி கிழித்து விட்டுன்னு குதிக்கிறது இல்லையா அது நமக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு கேட்டு பாருங்கோ உங்களுக்கெல்லாம் தெரியல ஞான சூன்யம் நம்மளை பார்த்து சொல்லுங்க ராக் மியூசிக்கோட அறிவு உங்களுக்கு இருந்தால் தானே ஏதோ போட்டு இந்த வந்து தியாகராஜ பாகவதரும் கேபி சுந்தராம்பாளையும் போட்டு கேட்டுருக்கீங்க மண்டுக்கள் அப்படின்னு திட்டு நம்மளை பார்த்தது உங்களுக்கு எதாவது மூளை இருந்தால் தானே ரசனை ஞானம் இருந்தால் தானே ஏதாவது தெரிஞ்சால் தானேன்னு அது நம்மளை சொல்லும் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கலை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற கர்நாடக சங்கீதம் அவங்களுக்கும் கொடுக்கலை இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா இது ஒரு விசித்திரம்தான் ஒருத்தருக்கு இன்பமாக ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதே விஷயம் இல்லை ஒருத்தருக்கு கடவுளை பூஜை பண்ணுறது பரமானந்தமாக இருக்குது அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பகவானுக்கு சகசிரநாமம் பண்ணுறார் பூஜை பண்ணுறார் பண்ணுறார் பண்ணுறார் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த வீட்டு அம்மாவுக்கோ மற்றவங்களுக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இது என்ன பைத்தியம் பிடிச்சி இப்படி அலையிறது அப்படிங்க அவருக்கு அது பரமானந்தமாக இருக்குது சந்தோஷமாக பூஜை பண்ணுற இன்னொருத்தர் ஜபமாக ஜபம் தியானமாக தியானம் பண்ணுறார் இன்னொருத்தருக்கு தெரியல நான் வந்து இதை கூட நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆப்ஜெக்டில் சுகம் இருக்குங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணவே முடியாது உங்கள் மூட பொறுத்து தான் அது உங்கள் மூட பொறுத்திருக்கே தவிர அதில் வாஸ்தவமாக சுகம் இருக்குங்கிறத உங்களால் நிரூபிக்க முடியவே முடியாது அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரணும் இப்படி மாட்டின் இருக்கோமே வசமாக என்னது எதுதான் எது உண்மையிலேயே சுகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமோ இந்த நியாயப்படி பொருள்களில் இன்பம் இல்லை புறத்திலே இன்பம் இல்லை என்பது நிரூபிக்கப்படுகிறது நான் இன்பமா இருக்கேங்கிறதுக்கு நியாயம் சொன்னேன் இப்ப என்ன சொல்றேன் வெளியில இன்பம் இல்லைங்கிறதுக்கு நியாயம் சொல்றேன் நான் ஆனந்தமா இருக்கேங்கிறதுக்கு நியாயம் சொன்னேன் இப்ப வெளியில இன்பம் இல்லைங்கிறதுக்கு நியாயம் சொல்றேன் மூணாவது இன்னொன்னு நம்ம எல்லாரும் தூக்கத்துல ஒரு பொருளோட சம்பந்தமும் இல்லாம எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட படிப்புடையவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பரமானந்தமாக இருக்காங்க சந்தோஷமாக தூங்குறாங்க தூக்கம் யாருக்கு தான் இஷ்டம் இல்லை இங்கே காலம்புற கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க அதை விட்டுட்டு இதுக்கு இது இதுக்கு வர்றது துன்பமாக இருக்கா அதில் இருக்கிறது இன்பமாக இருக்கா இதுக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது அதையும் விடுறதுக்கு முடியலை இருந்தாலும் வர்றோம்னு சொல்லி தான் வர்றோம் அப்போது ஆனந்தங்கிறது தூக்கத்தில் ஒரு பொருளும் இல்லாமலேயே இருக்குது அதனால தான் நிறைய பேரால் எந்திரிக்கவே இஷ்டம் இல்லை அதை விடுறதுக்கு மனசு வரலை அதை விடுறதுக்கு மனசு வரல நீங்கள் சாப்பாட்டை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா வேண்டான்னு சொல்லிவிடுவோம் சினிமா பாட்டாக இருந்தால் கூட வேண்டான்னு சொல்லுவோம் இந்த தூக்கத்தை மாத்திரம் வேண்டான்னு சொல்லவே முடியலை அவ்வளவு தூரத்துக்கு அதோட மகிமை இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது சம்பந்தமும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிற ஒரு நிலை நமக்கு இயற்கையாகவே தினம் இருக்கு தினம் இருக்கு எந்த பொருளும் சம்பந்தமே கிடையாது முழிச்ச உடனேதான் இந்த உடம்பு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸோட ஐடென்டிபிகேஷனே வர்றது இது ஒண்ணு